தலைப்பு அவசியம் வேர்கள் என்ற ஒன்றுதான் செடிக்கு ஆதாரம் தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம் வாழ்க்கையின் உயர்வுக்கே மூலாதாரம் படித்ததில் பிடித்தது அன்புடன் நற்றினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ரேவதி கணேசன்